வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூலை இருபத்தி ஆறு இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூத்தி ஆண்டு விஜயநகர பேரரசின் மன்னராக கிருஷ்ண தேவராயர் முடிசூட்டிக் கொண்டார் ஆண்டு உலகின் முதலாவது மகளிர் கிரிக்கெட் போட்டிகள் இங்கிலாந்தில் நடத்தப்பட்டன ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நியூயார்க் ஐக்கிய அமெரிக்காவின் பதினோராவது மாநிலமாக இணைந்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு உலகின் முதலாவது ரயில் சேவை தெற்கு லண்டனில் ஆரம்பமாகியது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு லைபீரியா ஐக்கிய அமெரிக்காவிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு இலங்கையில் பிரிட்டனுக்கு எதிராக வீரபுரன் அப்பு தலைமையில் கிளர்ச்சி வெடித்தது வீரபுரன் அப்பு கைது செய்யப்பட்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி தூக்கிலிடப்பட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு டாகி டி பிரான்சுடன் இணைந்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் பிரிட்டன் பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாவது இந்தியர் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு சோவியத் ராணுவம் உக்ரைனின் லிவிவ் நகரை நாசிகளிடமிருந்து கைப்பற்றினர் அந்நகரில் இருந்த ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் யூதர்களில் முன்னூறு பேர் மட்டுமே உயிருடன் எஞ்சியிருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஜெர்மனி முதலாவது வி டூ ஏவுகணையை பிரிட்டன் மீது வீசி தாக்குதல் நடத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலக போரின்போது ஜெர்மனியின் போர்ட்ஸ்டாம் என்ற இடத்தில் சோவியத் ஒன்றியம் அமெரிக்கா பிரிட்டன் ஆகியவற்றுக்கிடையில் போர்ட்ஸ்டாம் உடன்பாடு எட்டப்பட்டது 19.45. தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஹிரோசிமாவில் போடப்படவிருந்த தாங்கிய வண்ணம் இண்டியானா போலீஸ் என்ற அமெரிக்க கடற்படை கப்பல் டினியான் டிவை அடைந்தது 19.45. தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் தொழிற்கட்சி வெற்றி பெற்றது வின்ஸ்டன் சர்ச்சில் பதவி இழந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எகிப்தில் நிகழ்ந்த ராணுவ புரட்சியில் மன்னர் ஃபாரூக் பதவியிலிருந்து அகற்றப்பட்டு அவரது ஆறு வயது மகன் இரண்டாம் புவாட் மன்னனாக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கியூபாவில் மன்கட்டா ராணுவ தளம் மீது காஸ்ட்ரோ தலைமையில் புரட்சியாளர்கள் மேற்கொண்ட தாக்குதல் முறியடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அஸ்வான் அணைக்கட்டுக்கு உலக வங்கி நிதி உதவி வழங்க மறுத்ததை அடுத்து சூயஸ் கால்வாயை எகிப்திய அதிபர் கமால் அப்துல் நாசர் அரசுடைார் ஆயிரமாலாவின் சர்வாதிகாரி கார்லஸ் அர்மாஸ் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு இலங்கை பிரதமர் எஸ் டபிள்யூ ஆர் இலங்கை தமிழரசு கட்சி தலைவர் எஸ் ஜே அவர்களுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது ஆயிரத்தி ஆண்டு மாலத்தீவுகள் பிரிட்டனிடமிருந்து முழுமையாக விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஏழு ஆண்டுகள் ராணுவ ஆட்சியின் பின்னர் கிரேக்கத்தில் மக்கள் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நான்காம் ஆண்டு எஸ்டோனியாவிலிருந்து ரஷ்ய படைகளை வெளியேற்ற அதிபர் போரிஸ் எல்சன் முடிவெடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற கார்கில் போர் முடிவுக்கு வந்தது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மும்பையில் கனமழை காரணமாக ஏற்பட்ட பெரு சிக்கி ஐயாயிரம் பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்த முதல் பெண்மணி என்ற பெருமையை ஹிலாரி கிளின்டன் அவர்கள் பெற்றார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எக்ஸ்பிளோரர் நான்கு விண்கலம் ஏவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அப்பல்லோ பதினைந்து விண்கலம் ஏவப்பட்டது இதில் தரையில் ஊர்ந்து ஆராய்ச்சி செய்யும் ரோவர் கருவி முதல் முதலாக இணைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு டிஸ்கவரி விண்வெளியோட அனுப்பப்பட்டது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கொலம்பியா விண்வெளியோட தோல்விக்கு பிறகு அமெரிக்கா மேற்கொண்ட விண்வெளி முயற்சி இதுவாகும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சோலார் இம்பல்ஸ் இரண்டு என பெயரிடப்பட்ட சூரிய சக்தியினால் இயங்கக்கூடிய விமானம் முதல் உலகை சுற்றி வந்தது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ராபர்ட் வில்லியம் தாம்சன் ஸ்காட்லாந்து கண்டுபிடிப்பாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஆல்பர்ட் மார்ஷல் ஆங்கிலேய பொருளியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஜார்ஜ் பெர்னாட்ஷா நோபல் பரிசு பெற்ற ஐரிஷ் எழுத்தாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மு ராகவா யங்கார் தமிழக தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆர் பந்துலு தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சக்தி அ பால ஐயா இலங்கையின் மலையக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு மு கு ராஜா பன்மொழி குலவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு ஜான் ஹவார்டு ஆஸ்திரேலியாவின் இருபத்தி ஐந்தாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வாசந்தி தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு ஆசிப் அலி ஜர்தாரி பாகிஸ்தானின் பதினோராவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சின்னி ஜெயந்த் தமிழ் நகைச்சுவை நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மேரியான் மோகன்ராஜ் இலங்கை அமெரிக்க எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அபிராமி இந்திய திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எண்பத்தி ஆண்டு கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு இவா பெரோன் அர்ஜென்டின் நடிகை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு கர்ணலிங்கம் கலையரசு ஈழத்தின் நாடக கலைஞர் இரண்டாயிரமாவது ஆண்டு யூ யார்க் ஜீவரத்தினம் தமிழ் திரைப்பட நடிகை பாடகி இன்னாலின் சிறப்புகள் கியூபா நாட்டில் தேசிய கிளர்ச்சினால் லைபீரியா மாலத்தீவுகள் ஆகிய நாடுகளின் விடுதலையினால் இந்தியாவில் கார்கில் போர் வெற்றி தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே